காலை வெளிச்சம் அதிகாரம் 23 வசனங்கள் 24 கொண்டு 25 வசனங்கள் பண்டிகை 5 ஐந்து அதாவது எக்காளம் ஊதுகிற நாள் பாகம் 4 பண்டிகைகள்ர்ந்து பயணம் செய்யும்பு கண்ணுக்கு முன்பாகிறது அங்கே தான் நம் கதை தொடங்கியது நாம் நம்முடைய முயற்சிகளுடனோ அல்லது நற்குணத்துடனோ தொடங்கவில்லை அவருடைய இரக்கத்தில் தான் தொடங்கினோம் இஸ்ரேல் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டது போல அவருடைய இரக்கத்தினால் நாம் மீட்கப்பட்டோம் அடிமை தனது விடுதலையாக்கப்பட்டோம் அதுவே நமக்குள் புதிய சிருஷ்டிப்பின் பிறப்பாக இருந்தது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்வை திறந்து தேவனின் அடைக்கலத்தின் கீழ் எடுத்து வைத்த முதல் அடியாகும் அது அங்கிருந்து நாம் புளிப்பட்டது பண்டிகையில் தேவன் காட்டினார் மாம்சத்தின் பழக்க வழக்கங்கள் இச்சைகள் மற்றும் மனப்பான்மைகள் ஆகியவற்றை அகற்ற வேண்டும் பழைய பெருமை பழைய உலகத்தன்மை ஒரு காலத்தில் இதயத்தை ஆண்ட மறைவான பாவங்கள் ஆகியவற்றுடன் புதிய சிருஷ்டி தொடர முடியாது இஸ்ரேல் மக்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் போல நாமும் நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் மற்றும் ஆசைகளின் மூளை முடுக்குகளை ஆராய்ந்து தொடங்குகிறோம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது ஒரு அன்றாட வேலை சுயத்திற்கு மறித்தல் அமைதியான மூன்றாவது பண்டிகையான முதற் பண்டிகை வந்தது வயலில் தானியத்தின் முதல் பச்சை கதிர்கள் தோன்றின இஸ்ரேலர் ஆரம்ப கால சிறந்த கதிர்களை எடுத்து அவற்றை முதற் கதிராக தேவனுக்கு முன்பாக உயர்த்தினார்கள் ஆவிக்குரிய ரீதியில் புதிய சிருஷ்டி எப்படி தன் ஆரம்ப கால தேவனுக்கு கொடுக்க தொடங்குகிறது என்பதை நம்முடைய முதல் கீழ்படிதல் மனம் திரும்புதலின் தாழ்மை மற்றும் பக்தியில் எடுத்து வைக்கும் நம் முதல் படிகள் ஆகியவை அந்த வாட்கோதிமை கதிரை போன்றவை அவை இன்னும் இளமையானவை இன்னும் மென்மையானவை ஆனால் அவை உண்மையானவை நமக்குள் ஏற்படும் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் குணத்தின் ஒவ்வொரு முதற் பலனும் அவருடைய கிருபையிலிருந்தே வருகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம் நான்காவது பண்டிகையான வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்த கோஸ்தே ஒரு பிந்தைய கட்டத்தை பற்றி பேசியது வாட்கோதுமைக்கு பிறகு கோதுமை முதிர்ச்சி அடைகிறது அது ஒரு வலுவான தானியம் முதிர்ச்சி மற்றும் முழுமையின் சித்திரம் கோதுமை மாவில் சுடப்பட்டு இரண்டு அப்பங்களை புதிய இது நம் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு பல அனுபவங்கள் மூலம் பலப்படுத்தும் நேரம் பொறுமை தாழ்மை விசுவாசம் மற்றும் அன்பு ஆகியவை வெப்பம் மற்றும் அழுத்தின் கீழ்ங்களை நேரம் நம் தாலந்து நம் சேவை மற்றும் பல காலங்களாக வளர்ந்த ஆவியின் கனி ஆகியவற்றை கொடுக்கிறோம் பயிற்சிவிக்கப்பட்டு திருத்தப்பட்டு ஆழமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கடவுளுடைய நோக்கத்திற்கு பயனுள்ளதாக மாறுகிறது இந்த நான்கு பண்டிகைகளுக்கு பிறகுதான் ஐந்தாவது பண்டிகை வருகிறது ஏழாம் மாதத்தில் எக்காளம் ஊதுதல் அல்லது ஷோஃபார் முழக்கமிடுதல் என்னும் எக்கால பண்டிகை இஸ்ரேலில் இந்த நாள் பலியை பற்றியதோ காணிக்கைகளை பற்றியதோ அல்லது வீட்டை சுத்தம் செய்வதை பற்றியதோ அல்ல தேசத்தின் மேல் எம் முக்கப்பட்ட போது ஓய்வு நாளாக இருந்தது மக்கள் கூடினார்கள் உள்ளங்கள் அசைக்கப்பட்டன சோஃபா சத்தம் தானாகவே மன்னிப்பை கொண்டு வரவில்லை பயங்கரமான மற்றும் ஆழமாக ஆராயும் ஒன்று மிக அருகில் இருக்கிறது என்பதை அது அறிவித்தது சில நாட்களுக்கு பிறகு வரவிருக்கும் பாவ நிவாரண ஆயத்தமாகும்படி பண்டிகை மீட்பையோ நம் முதல் சுத்திகரிப்பையோ நம் ஆரம்ப கால கீழ்ப்படிதலின் முதற் பலன்களையோ அல்லது முதிர்ச்சி அடையும் குணத்தின் நீண்ட வேலையோ சித்தரிக்கவில்லை இது பயணத்தின் ஒரு பந்தய தருணத்தை பற்றி பேசுகிறது ஆட்டுக்குட்டியான மற்றும் கோதுமை தேவனுக்கு அர்ப்பணித்த பிறகு எக்காலம் ஒழிக்க தொடங்கிறது ஆவிக்குரிய ரீதியில் இந்த எக்காலம் என்பது பூமியில் தேவனுடைய சத்தியம் தெளிவாகவும் சத்தமாகவும் மாறுவதை குறிக்கிறது அழுத்தின் வாக்குத்தங்கள் முந்தைய நாட்களில் வரவிருக்கும் பாவ நிவாரண நாளுக்காக கூடவும் ஆயத்தமாகவும் எக்காலம் இஸ்ரேலை அழைத்தது நமக்கு ஆவிக்குரிய எக்காலமானது நம் மீட்பின் இறுதி பகுதி நெருங்கிவிட்டது என்பதை அறிவிக்கிறது கிறிஸ்துவின் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பயணம் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்பதை உணர அந்த சத்தம் புதிய சிருஷ்டியை எழுப்புகிறது ஒரு பெரிய மாற்றம் முன்னால் இருக்கிறது கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மாம்சத்தில் இருந்துவிட்டு தயாராக்கப்பட்ட முழு ஆவிக்குரிய சாயலை பெற்று கொள்ளும் தருணம் அது அந்த இறுதி மாற்றம் நம்முடைய முழு மறு ரூபம் அடுத்த பண்டிகையான பாவ நிவாரண நாளில் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதை அதனிடத்தில் நாம் படிக்கவிருக்கிறோம் பவுலின் வாழ்க்கையில் இதை நாம் காண்கிறோம் அவருடைய இயல்பான வாழ்நாள் முடிவதற்கு முன்பே நான் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொன்னார் இதன் பொருள் பவுல் ஏற்கனவே அந்த உள் சத்தத்தை கேட்டுவிட்டார் தனது பூமிக்குரிய பயணம் முடிவடைய போகிறது என்று அவருக்கு சொன்ன அந்த ஆவிக்குரிய எக்கால சத்தம் முழுமையாக இருந்தது ஏனென்றால் ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் அப்படியே இருக்கும் ஓட்டம் வீணாக ஓடப்பட்டதா அல்லது தேவனின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா என்பதை இதயமே அறிவிக்கும் அந்த உள் சாட்சி அந்த உள் விழிப்புணர்வு அதுவே உண் சத்தம் நெருங்கிருஷ்டூரம் நடந்து விட்டாய் இப்பொழுது நன்றாக தூங்காதே என்று சொல்வது போல இருக்கிறது இதனால் தான் எக்கால பண்டிகையின் செய்தி இன்று நம்மை மிகவும் சோதிப்பதாக இருக்கிறது நம்ம பலர் சத்தியத்தின் சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் அதை பின்னர் பதிலளிக்க கூடிய ஒன்றாக கருதுகிறோம் ஆர்வம் உற்சாகம் விவாதம் மற்றும் உடன்பாடு கூட இருக்கிறது ஆனாலும் என்று நினைத்து இதயம் மீண்டும் தூங்க செல்கிறது பத்து கன்னிகைகள் உவமையில் எல்லோரும் நள்ளிரவில் கூக்குரலை கேட்டார்கள் ஆனால் தங்கள் பாத்திரங்களில் என்னை வைத்திருப்பவர்கள் மட்டுமே மனவாளன் வந்த போது தயாராக இருந்தார்கள் அறிவிப்பை கேட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் தயாராக சத்தியங்களாலும் பரிசுத்திற்கான அழைப்பாலும் யுகம் முடிவுக்கு நெருங்கிவிட்டது என்ற எச்சரிக்கையாலும் தொடப்படுகிறார்கள் அவர்கள் எக்கான சத்தத்தை ரசிக்கிறார்கள் அது தங்கள் அடிகளை மாற்ற அவர்கள் அனுமதிப்பதில்லை அவர்கள் மற்றும் அமைதியாக ஆவிக்குரிய தூக்க வாழ்க்கைக்குள் மீண்டும் விழுகிறார்கள் அத்தகைய தாமதம் ஆபத்தானது என்று இந்த பண்டிகையின் செய்தி நமக்கு சொல்கிறது காலம் நமக்கு முன்னால் முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருக்கவில்லை அது அதன் நியமிக்கப்பட்ட முடிவை நோக்கி நகர்கிறது இஸ்ரேலில் ஏழாம் மாதத்தின் முதல் நாளில் எக்காலம் முழங்கிய போது மக்கள் அதை ஒரு சாதாரண நாளாக கருதவில்லை அவர்கள் தங்கள் வழக்கமான வேலையை நிறுத்தினார்கள் அதை ஒரு ஓய்வு நாளாக கருதினார்கள் மற்றும் ஒரு பரிசுத்த சபையாக கூடினார்கள் அது அலுவலகங்களின் இறைச்சலை அடக்கவும் இதயத்தை ஆராயவும் ஆயத்தப்படுத்தவும் ஒரு நாளாக இருந்தது அதே போல இந்த நேரத்தில் புதிய சிருஷ்டி உலகின் இடைவிடா இறைச்சலை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த எக்கால செய்திக்கு இடம் கொடுக்க அழைக்கப்படுகிறது நம் சாதாரண பொறுப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம் இதயங்களை கடவுளுக்கு முன்பாக கூடி வர அனுமதிப்பது என்று இதற்கு அர்த்தம் எஞ்சிருக்கும் சுத்திகரிப்பு வேலையை தீவிரமாக எடுத்துக் கொள்வது நம் அர்ப்பணிப்பை புதுப்பிப்பது மற்றும் நம்முடைய வாட்கோதுமை மற்றும் கோதுமை இரண்டையும் கொண்டு வருவது என்று அர்த்தம் நம்முடைய ஆரம்ப கால வைராக்கியம் மற்றும் நம் முதிர்ந்த குணம் இரண்டையும் அவருடைய கரத்தின் கீழ் கொண்டு வருதல் அலைந்து தாமதப்படுத்துவதற்கும் விழித்திருந்து ஜெபிப்பது என்று அர்த்தம் ஒரு யுகம் முடிவடைகிறது மற்றும் மீட்பின் இறுதி வேலை நெருங்கிவிட்டது என்று எக்காலம் நமக்கு சொல்கிறது பண்டிகை பண்டிகையாக நம் பயணம் நிலைக்கால்களில் பூசப்பட்ட இரத்தத்திலிருந்து புளிப்பை அகற்றுவது வரை நம்பிக்கையுடன் உயர்த்தப்பட்ட முதல் கதிரிலிருந்து முதிர்ச்சியில் அர்ப்பணிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட கோதுமை வரை இப்பொழுது ஒன்று கூடுங்கள் விழித்திருங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லும் பரிசுத்தமான சத்தம் வரை நகர்ந்துள்ளது ிகை என்பது புதிய சிருஷ்டி தனது கனிகளை கடவுளுக்கு கொடுத்த பிறகு அவருடைய ஆயத்தமாகும்படி அழைக்கும் சத்தியத்தின் குரலை கேட்கும்ரிய தருணம் அந்த விழிப்புணர்வு நம் இதயங்களில் இருக்க நாம் அடுத்த பண்டிகை அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காக காத்திருப்போம் நம்முடைய முழு மாற்றத்தின் மற்றும் நம் மீட்பு நிறைவேறுதலின் பெரிய சித்திரம் அது ஜபம் பிதாவே எங்கள் இதயங்களை எழுப்பியதற்காக உமக்கு நன்றி எங்கள் பயணத்தின் இந்த கடைசி படிகளில் நாங்கள் தூங்காமல் கிறிஸ்துவுக்குள் நீர் வாக்கு பண்ணின முழு மீட்புக்காக விழித்திருக்கிறவர்களாகவும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாகவும் ஆயத்தமானவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவும் ஆமே